ரிபுகீத்தை முப்பத்தைந்தாவது அத்தியாயம் அத்வைத்த நிச்சய ஞானத்தில் ஆத்மாவில் அமர்கின்ற சமாதி உரைக்கும் அத்தியாயம் சகல அதிஷ்டான பர பிரம்மம் அன்றி ஜெகத்தோற்றம் சற்றேனும் இல்லை என்றும் அகிலமுமே சத்திய சிச்சுகமாய் நின்ற ஆத்மாவுக்கபின பர பிரமம் என்றும் வெகு திருடமாய் உறுதியுடன் வேறறவே நிற்பதுவாம் நிஷ்டை தன்னை நிக்கில ஜெகநாயக்க நாம் முன்ன நிகழ்த்தியவா நிதாக நினக்கிங்கு சொல்வாம் அருவுருவாம் ஆத்மாவுக்க பின்னமான அகண் தைக்க ரசவடிவாம் பிரம்மத்தின் ரூப பேதமெலாம் விசாரிக்கிற் பிரிதே இல்லை சர்வமுமே சாந்த பர சலனமிலா அப்ரம்மம் நானே என்றும் நிர்மலமாம் உறுதியினால் அனைத்தும் தள்ளி நின்னுடைய நிஜவடிவில் நிலைத்து நிற்பாய் சித்தமுதற் தோற்றியிடும் தோற்றம் எல்லாம் சின்மயமாம் பிரம்மம் ஆதிலவே இல்லை புத்தி முதல் தோற்றியிடும் தோற்றம் எல்லாம் பூரணமாம் பிரம்மம் அலாதிலவே இல்லை எத்வைத்த தோற்றமுமே பிரம்மம் என்றும் ஏக பரிபூரணமாம் அது நான் என்றும் அத்வைத உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் இருளென்றும் ஒளி என்றும் இதரமென்றும் இதுவென்றும் அதுவென்றும் நீனான் என்றும் மருளென்றும் தெருள் என்றும் மாயை என்றும் மனதென்றும் மனோமயமாம் விகாரமென்றும் உருவென்றும் மறுவென்றும் ஒன்றும் இல்லை உள்ளதெல்லாம் பரமென்றும் அது நான் என்றும் மருளொன்றும் உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் ஈசன் என்றும் இவன் செய்யலாம் ஜெகத்தீதென்றும் யான் நீங்கோர் ஜீவன் பாசமதால் பெத்தன் என்றும் பதைப்போன் என்றும் பாலன் என்றும் இலவே இல்லை பின்னமெலா பிரம்மெலா மதுனான் என்றே ஆசனுகா உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் சிவனென்றும் ஹரி என்றும் விருஞ்சன் என்றும் சிருஷ்டி என்றும் ஸ்திதி என்றும் நாசம் என்றும் தவம் என்றும் ஜபம் என்றும் தீர்த்தம் என்றும் ஞானம் என்றும் தெய்வம் என்றும் சேவை களங்கமிலா பிரம்மமெலாம் அதுனா நின்றே அவமற்ற உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் விதம் விதமாய் வேதத்தால் விதித்ததென்றும் விரிவுறவே நூல்களினால் விதித்ததென்றும் மத மதமாய் மதிக்கின்ற பொருளிதென்றும் மாயை முதல் உலதென்றும் இல்லை என்றும் இது முதலா மயக்கங்கள் எவையும் இல்லை ஏகபர பிராம் அது நான் என்றே அதி திருடமாய் உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் இல்லை என்றும் உள்ளதென்றும் இருமை என்றும் ஏக்கம் என்றும் அநேக்கமென்றும் எல்லாம் என்றும் தொல்லை என்றும் புதுமை என்றும் அண்மை என்றும் தூரம் என்றும் துக்க சுக்க முதலீதென்றும் சொல்லிய இம்மயக்கம் எல்லாம் சுககனமாம் பிரம்மமெலாம் அதுனா நின்றே அல்லலீலா உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் நனவு கனாசு என்றும் துரியமென்றும் நாடியிடும் ஸ்தூல முதல் தேகம் என்றும் பணிவியிடும் அவையின் அபிமானி என்றும் பலவிதமாம் வஷ்டி என்றும் சமஷ்டி என்றும் மனதினுடை மயக்கமெல்லாம் சுத்த பொய்யே மகத்தான பிரம்மெல்லாம் அது நான் என்றே அனகதிட உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் வெகு விதமாம் பாவம் என்றும் அறங்கள் என்றும் விசித்திரமாம் விதி என்றும் நிஷேதமென்றும் சகுண உபாசனை என்றும் பக்தி என்றும் சகுணத்தின் ஞானம் என்றும் சதசத் என்றும் பகருமனோமயக்கங்கள் ஒன்றும் இல்லை பங்கமிலா பிரம்மெல்லாம் அது நான் என்றே அகமருவும் உறுதியினால் தள்ளி அசச்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் நிர்மலமாம் சொரூபத்தின் தியானம் என்றும் நிர்குணமாம் சொரூபத்தின் ஞானம் என்றும் இருமையினால் உருகின்ற பந்தம் என்றும் ஏகமதாயிருக்கின்ற மோட்சம் என்றும் சர்வ வித விகல் பவுமே சலனமிலா பிரம்மெல்லாம் என்றே அறியதிட உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசலமாய் ஆத்மாவில் அமர்ந்த நிற்பாய் சத்துடனே அசத்தினுடை விசாரம் என்றும் சரமுடனே அச்சரத்தின் விசாரம் என்றும் சித்துடனே அச்சித்தினுடை விசாரம் என்றும் சிறுமையுடன் பெருமை அதன் விசாரம் என்றும் இத்வைத்த விகல்பமெல்லாம் என்றும் இல்லை ஏகபர பிராம் அது நான் என்றே அத்வைத்த உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசச்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் குணமுடனே அகுணத்தின் விசாரம் என்றும் கூடிய ஆத்மா அநாத்மா விசாரம் என்றும் துணையுடனே அத்வைத்த விசாரம் என்றும் துக்க சுக்க முதலியதின் விசாரம் என்றும் எனும் மனதின் விகல்பமெல்லாம் இல்லவே இல்லை இருமயூரா பிரம்மெலாம் அதுனான் என்றே அணுகியிடும் உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் ஜகமெவையும் அத்தியந்த மசத்தே என்றும் சலனமிலா பரமொன்றே சத்தாம் என்றும் அகிலமுமே அத்தியந்தம் அசத்தே என்றும் ஆத்மாவே அனவரதம் சத்தாம் இருமயூரா பிரம்மதே ஆத்மா வென்றும் அகமருவிமே தூர தள்ளி அசலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் பலவிதமாஷரமும் தூர தள்ளி இலகிய அஷ்டாட்சரமும் தூர தள்ளி இவையோதும் குறவரையும் தூர தள்ளி நிலைமருவா வச்சனமெல்லாம் தூர நிகழ்த்தியிட மௌனமுமே தூர தள்ளி அலைமன தின்பிகள் பங்கல் தள்ளி அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் சாரமுடன் அச்சாரமுமே தூர தள்ளி சத்துடனே அசத்தையுமே தூர தள்ளி தீரமுடன் அதிரமுமே தூர தள்ளி திரிகுணமோடரு காரண காரியமெவையும் தூர கற்பிதமாய் காண்பதெல்லாம் தூர தள்ளி ஆரணமே முதலியதாம் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் கூடியிடும் பொருள் தள்ளி கூடாத பொருள் நினைவும் தள்ளி நாடியிடும் பொருள் நினைவும் தள்ளி நாடாத பொருள் நினைவும் தள்ளி பாடியிடும் பற நினைவும் தள்ளி பகுப்புற்ற நினைவும் தூரத் தள்ளி ஆடியிடும் உளத்தின் நினைவனை ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் காமமுடு கோப முதல் அனைத்தும் தள்ளி கர்வமுடன் டம்ப முதல் அனைத்தும் தள்ளி தோமருவும் மோக முதல் அனைத்தும் நாமமுடு உருவம் முதல் நாம் பரரென்றிவை முதலாம் அனைத்தும் தள்ளே யாம் அளவென்றறிவுற்றும் தள்ளே அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் மோகமனம் உயிர் உடல் கருவே புலன்கள் மாயே பாகமுறும் ஜீவ பரஜகம் பலவிதமாம் உபாதியுமே நே தீ பண்ணே ஏகமதாம் பதத்தின் இயல்பான ஐக்கிய நன்கரி அத்தால் ஆகும நோபிகள் பங்கள் அனைத்தும் தள்ளி அசச்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் ஆத்மாவில் கல்பிதமாய் காண்பதெல்லாம் ஆத்மாவுக் கயலாக இல்லை என்று ஆத்மாவே அகண்ட பர பிரமம் என்று அகண்ட பர பிரம்மதே ஆத்மாவென்றும் ஆத்மாவுக்கபின பர தானே அகமென்று அதிதிடமாய் அறிந்தே அத்தால் ஆத்மாவுக் கயலான தள்ளி அசச்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் நிரந்தரமாம் நிகிலமுமே கல்பிதமாய் தோற்ற லாலே பொருந்திய தோற்றம் எல்லாம் பூரணமாம் அறிவான அகமே அகம் பிரம்மம் என்றும் வேறற்ற அபேத பரஜானத்தாலே அருந்தவனே பேதமதி அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் மறுபுவியில் கல்பிதமாய் காண்பதெல்லாம் மறுபுவியே ஆகின்ற நீதிபோல் கருதுமதிஷ்டான மதாம் என்னிடத்தில் கல்பிதமாய் காண்பதெல்லாம் அகமே என்றும் பிரிவு பெறா அவ்வகமே பிரம்மென்றும் பின்னமிலா அபேத பரஜானத்தாலே அரியவனே பேதமதி அனைத்தும் தள்ளி அசலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் என்னிடமாய் கனவினிடை காண்பதெல்லாம் எனக் கயலே இல்லாத நீ தீயே போல் என்னிடமாய் நனவினிடை காண்பதெல்லாம் எனக் கயலாய் எப்போதும் இலவே இல்லை அந்நியமே இல்லாத அயலற்றும் தள்ளி அசலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் சத்தியமாய் ஜகத்து முதல் இருக்கும் ஆகில் சலனமரச் சுசுக்தியிலும் இருக்க வேண்டும் இத்தனையும் சுசுக்தியினில் இல்லாமையாலே இவையாவும் கணவனவே மித்தியென்று நித்தியமாய் நின்ற கம் பிரம்ம என்றும் நிர்மல மாமேத பரஞ்சான அமர்ந்து நிற்பாய் மனதினுடைய முன்னும் மற்றந்த விற்பி நசித்திட்ட பின்னும் தினையளமும் இல்லாத ஜெகதீவாதி தியங்கும் மனோ விற்தியினால் மத்தியத்தில் கனமதுவாயிருப்பதென்தூற்றினாலும் களங்கமர சோதிக்கில் இல்லை என்றே அந்யமெலாம் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் நித்திரையின் மனதும் இல்லை ஜெகஜீவாதி நினைவுமில்லை நிகழ்கனவில் மனதும் உண்டு விஸ்தரமாம் ஜகத்து முதல் நினைவும் உண்டு விளம்பியையும் வன்னுவய வெதிரே கத்தால் சித்தமயம் ஆகினை ஜெகஜீவாதி சிறிதேனும் சோதிக்கில் இல்லை என்றே அஸ்திரமான் நினைவை எல்லாம் நீத்தி பண்ணி அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நேற்பாய் மனதுமில்லை மனோமயமாம்பிகாரமில்லை மனது முதற்கே துவெனும் மாயை இல்லை நனவுமில்லை கனவுமில்லை துயிலும் இல்லை நாமமில்லை ரூபமில்லை நாணி இல்லை பின்னும் எவையும் எப்போதும் இல்லை என்றே பேதமெலாம் विचारत्ताल நேதி பண்ணி அந்நிலா கண்டபர வடிவேயாகி அசலமாய் ஆத்மாவில் அமர்ந்த நிற்பாய் சர்ப்பமுதல் கற்பிதமிங்காயும் காலை சகஜ அதிஷ்டான மதாம் ரஜ்ஜூவன் சொற்பமுமே வேறிலதாம் நீதி ஏ போல் களங்கமுரா ஊகத்தால் நேதி பண்ணி அற்பமிலா கண்ட பரவடிவேயாகி அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் கடவிண்ணம் மடவிண்ணம் ஒன்றே போல மடமை முதற் ஜீவ மாசற்ற ஜீவ இரண்டும் ஒன்றென்று இடமருபும் ஊகத்தால் இயல்புதனை இருமையர அறிந்தேயத்தால் அடரும கண்டாகாரஸ்வரூபமாகி அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் சோகமென சொல்லியிடும் வாக்கியத்தில் சோதித்து விருத்தாம்ச நீக்கும் போதம் ஆயஜக ஐக்கியமே அறியும் அர்த்தம் அவ்விதமே தத்வசி வாக்கியத்தும் ஏயமதாம் விருத்தாம்சம் அனைத்தும் நீக்கி இயல்பான ஐக்கியமே அறிந்தே அத்தால் ஆயமனோபேதமெல்லாம் இழந்தோதும் அசஞ்சலமாய் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் கற்பிதமாம் ஜீவ பர உபாதி எல்லாம் களங்கமர விசாரித்து நேதி தற்பத லட்சியமான பிரம்ம ரூபம் துவம்பதலட்சியமான நானே என்று நிர்பயமா மகண்டார்த்த போத்தம் பெற்று நீங்க ஒணா பவபந்தம் அனைத்து நீக்கே அற்பமில்லா கண்டார்த்த வடிவேயாகி அனவரதம் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் ஜெகம் பரநான் நீ வேதங்கள் சிறிதும் இல்லை தகு பிரம்மம் தனக்கையலாய் நானும் இல்லை தற்பம் தானும் இல்லை புகின்றதில்லாம் மகண்ட பர பூரணமாம் அப்ரமம் நானே என்றும் அகண்ட பரஞானத்தால் அனைத்தும் தள்ளி அனவரதம் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் சத்திய சித் சுககனமாம் பிரம்மனானே சதசத்து கப்பாலாம் பிரம்மனானே நித்திய நிஷ்களமான பிரம்மனானே நிரந்தரமாய் நிறைந்த பர பிரம்மனானே சுத்த அறிவான பர பிரம்மனானே ஸ்வயஜோதியான பர பிர அத்வைத ஞானத்தால் அனைத்தும் தள்ளி அனவரதம் ஆத்மாவில் அமர்த நிற்பாய் நஸ்வரமாம் தேகமிலா பிரம்மனானே நானாவாம் அவஸ்த இலா பிரம்மனானே விஸ்வ முதல் வியஷ்டி இலா பிரம்மனானே விராட்டு முதல் சமஷ்டி இலா பிரம்மனானே பசுபதி பாஷங்களிலா பிரம்மனானே பரமபரம் எவையும் பிரம்மனான் என்று அசுகமிலா ஞானத்தால் அனைத்தும் தள்ளி அனவரதம் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் துந்தமுரா துரிய பர பிரமனானே துரியத்து மதீத பர பிரமனானே சந்ததமும் சலனமிலா பிரம்மனானே சாந்தத்தும் சாந்த பர பிரமானே பந்தமுடன் மோட்சமிலா பிரம்மனானே பர உச்சிதா காச பர பிரமனான் என்று அந்த மிலா ஞானத்தால் அனைத்தும் தள்ளி அனவரதம் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் நாசமிலா நித்ய பர பிரனானே நழுவாத சித்த பர பிரமனானே மாசனுகா சுத்த பர பிரமனானே மகத்தான புத்த பர பிரமனானே பாசமிலா முக்த பர பிரமனானே பரிச்சேதரகித பர பிரம் நான் என்ற ஆசடுகா ஞானத்தால் அனைத்தும் தள்ளி அனவரதம் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் தீக முதல் நான் என்னும் துவைத்த விருத்தி திகசாட்சி நான் என்னும் சாட்சி விரத்தி ஏகபரன் நான் என்னும் அகண்ட விற்தி இம்மூன்று விற்திகளில் இரண்டை தள்ளி பாகமுரா கண்ட பர விருத்தி ஒன்றால் பகுப்பற்ற பரபிரம்ம ஞானம் பெற்று ஆக முதல் பவபந்தம் அனைத்தும் நீக்கே அனவரதம் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் பூரக ரேச்சக முதலாம் யோகம் தள்ளி புரிகின்ற கர்ம உபாசனையும் தள்ளி சாரமில்லா சகலவித மதமும் தள்ளி சர்பிரம்ம பாவனையை செய்தே அத்தால் பூரணமாம் பரபிரம்ம போதம் பெற்று பொய்யான பவபாசம் அனைத்தும் நீக்கே ஆரிய கண்ட பர வடிவேயாகி அனவரதம் ஆத்மாவில் அமர்ந்து நிற்பாய் ஸ்தூல முதல் தேகமெல்லாம் பிரம்ம ரூபம் துவைதமென தெரிவதெல்லாம் பிரம்ம ரூபம் காலமுடு தேசமெல்லாம் பிரம்ம ரூபம் காண்கின்ற வஸ்துவெல்லாம் பிரம்ம மூலமதாம் பரபிரம்மம் முடிவான ஞானத்தால் தள்ளே ஆலயமாம் பர பின்னமான அகண்டாத்மா மாத்திரமாய் அமர்ந்து நிற்பாய் ஜீவ பர ஜ முதலாம் தோற்றம் எல்லாம் என்றும் பகுபற்றும் அகண்டம் உற்றதனால் பேதமதி அனைத்தும் தள்ளி ஆவலர பரபிரம் அகண்டாத்மா மாத்திரமாய் அமர்ந்து நிற்பாய் அகிலமுமே பரபிரம்மம் ஐயம் இல்லை அதுவே நானு இல்லை சகல ஜெகநாயக நாம் பரேச நானை சாற்றியது சத்தியமே சங்கை இல்லை தகுமகனே ஆதலினால் என்றும் எல்லாம் தற்பிரம்மம் தான் என்றும் அது நான் என்றும் வெகு திருடமாய் அறிந்ததனால் அனைத்தும் தள்ளி விமலாத்ம மாத்திரமாய் வெறி தீருப்பாய் சேத்தியமாய் செறிவுற்ற தோற்றம் யாவும் சின்மாத்திரமான பர சிவமே என்றும் வேத்யமோரணுமிலும் வேரற்றே என்றும் சாத்தியமாம் பாவனையால் அகண்டம் சார்ந்ததனால் நேத்திரமாம் பரமசிவா பின்னமான நினதாத்மா மாத்திரமாய் நிலைத்து நிற்பாய் இந்த விதம் அகண்டாத்ம நிஷ்டை தன்னை யமதீசன் எம்பிய வாரிசை மைந்தவிதை சைத்தவனம் ஒரு காலேனும் மாசரவே கேட்டாலும் படிப்புற்றாலும் அந்த மிலா மோட்ச நிலை கிடைப்பதாகும் அனவரதம் கேட்போரும் படி போர்த்தாமும் பந்தமிலா பரமான மோக்ஷம் தன்னை பற்றுவதில் சற்றேனம் ஐயம் உண்டோ அறிவுற்ற நந்தவித நாம ரூபம் அனைத்துக்கும் அதிர்ஷ்டான வடிவேயாக நிறைவுற்ற கண்டபர சிவரூபத்தை நிகழ்வுறவே விசாரித்த தியானி போரே கரையற்ற கண்டாத்ம நிஷ்டை பெற்று கடக்க ஒணாபவ கடலை கடப்பரன்றே மறுவுற்ற மற்ற செய்கையாலும் மற்றவரும் இக்கடலை கடவாரின்றும் ஆதலினால் ஆத்மாவுக்கு அபிணமான அகண்டை கரசவடிவாம் பரசீவத்தை பேதமர நன்றாக விசாரம் செய்து பின்னமிழா பரமசிவ நாமே என்று சாதகமாம் பாவனையை செய்தே சலனமிலா கண்டாத்ம நிஷ்டை பெற்றே ஏதமிகு பவக்கடலை முமூச்சுவெல்லாம் யமதீசன் திருவருளால் கடக்க வேண்டும் சகல ஜெகநாயக்க நாம் பரேசன் முன்னம் சாற்றிய வாரிபு முனிவன் நிதாகனு கங்கு கண்டாத்ம நிஷ்டை தன்னை அருள் செய்தான் என்றவையும் அறிந்த கந்தன் நிகழ்வனவும் இசையாத ஜெய்கீஷ்யர்க்கு இனமிலாகிப் பொருளை இசைத்தான் என்றே அகிலமுமே அடைவாக அறிந்த சூதன் அனந்த மகாமுனிவர்க்கு அருள் செய்தானால் அகில பூரணமாகின வஸ்துவே அன்றிய பொருளும் இலை என்னவும் இகழ்வில் எய்தும் ஐக்கிய ஜான பலத்தினால் அகமிலங்கும் விகல்பமனைத்தும் வீட்டாத்மனிஷ்டையை எங்கு பகர்ந்திடல் புகழும் ஆனந்த தாண்டவ மாடனம் பூரணேசன்ன கண்டஸ்வரூபமே புகழும் ஆனந்த தாண்டவ மாடனம் பூரணேசன் அக்கண்டஸ்வரணேசன் அக்கண்டஸ்வ முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சல